ஜெபமாலை மாதாவின் வடக்க மாதம் மூன்றாம் நாள் ஜெபமாலையின் வரலாறு பத்து பத்தாக குறிப்பதற்கு உடல் ஜபத்தை முன்காலத்தினர் உபயோகத்தினர் என்று சொல்லப்பட்டது வாய்ஜபம் எனில் உதடுகளை அசைத்து உச்சரித்து சொல்லும் ஜபம் உரத்த சத்தமாக சொன்னாலும் சரி எவரும் கேட்க வண்ணம் நமக்கு மட்டும் புரியும்படி உதட்டை அசைத்து சொன்னாலும் சரி அது வாய்ஜபம் இவ்விதம் ஏற்கனவே மனப்படமாக படித்திருந்த ஜெபத்தை சொன்னாலும் அப்போதைக்கப்போது மனத்தில் எழுவதை உச்சரித்தாலும் அது வாய்ஜபம் ஒரு மடத்திலுள்ள துறவிகள் கூடி சங்கீத பாடுவது வாய்ஜபம் தற்காலத்தில் ஜபமாலைக்கு அளித்திருக்கும் பலன்களை அடைய வேண்டுமானால் மற்றவர்களோடு சேர்ந்தோ தனித்தோ மந்திரங்களை வாய்ஜபமாக சொல்வது அவசியம் பத்து மணி வாய்ஜப முடிவை குறிக்க முதல் துவக்கத்தில் உடல் ஜபத்தை வழங்கினர் என்று கண்டோம் பின்னர் ஒவ்வொரு பத்துக்கும் இடையில் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொன்னார்கள் ரோஜா மலர் பூங்கா என்று பொருள்படும் மேல்நாட்டு மொழிகளில் தற்சமயம் வழங்கும் ரோசரி என்னும் மொழி எக்காலத்தில் பெரிதும் வழங்கினதென தெரியவில்லை இதை பற்றி ஒரு சரிதை மற்ற நாடுகளில் பிரபல்யமாய் இருந்தது ஓர் இளைஞன் பக்தியாய் ஜெபமாலை சொல்வது வழக்கம் ஒரு நாள் தோன்றினார் அவன் அருளறிந்த மறியே சொல்லி முடித்த ஒவ்வொரு முறையும் ஓர் ரோஜாமலர் அவன் அதரத்திலிருந்து கீழே விழுந்தது ஜெபமாலை முடிந்தபின் தேவதாய் அம்மலர்களை முடியாக பின்னி தம் சிரமத்தில் சூடி கொண்டார் பதினாறாம் நூற்றாண்டில்தான் விசுவாச மந்திரத்தை ஜெபமாலை நேரத்தில் சொல்லும் வழக்கம் உதித்தது பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து சிற்சிலர் ஜெபமாலை சொல்லும் போது சமயத்துக்கு சமயம் மனஜபத்தையும் செய்ய தொடங்கினர் தொண்டை நா உதடுகளின் அசைவின்றியே உள்ளத்திலேயே இறைவனையோ தேவ தாயையோ புகழ்வதும் அவர்கள் பெருமையை சிந்திப்பதும் துதிப்பதும் அவர்களை கெஞ்சுவதும் மனஜபமாம் துவக்கத்தில் தாயின் சந்தோஷங்களையும் வியாகுலத்தையும் மகிமையும் பொதுவில் தியானித்து வந்தனர் இவ்வழக்கத்தை அர்ச்சிஸ்டர் சாமிநாதன் மறித்து இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பின் கர்த்தூசிய சபைந்தரான ப்ரஷ்ய நாட்டு தோமனி தொடங்கினார் ஒவ்வொரு பத்துக்கு பின்னும் தேவரகசியம் சொல்லி அதை தியானிக்கும் வழக்கம் இன்னும் வெகு காலத்திற்கு பின்னர் தான் சம்பிரதாய வழக்கில் நடைமுறை ஆயிற்று முடிபோல் தொங்கும் மூன்று மணிகளும் அவைகளில் இப்போது சொல்லும் ஜெபமும் வெகு காலம் சென்றுதான் வந்தன என்னவானாலும் இப்போது சொல்வது போல ஜெபமாலை சொல்லும் வழக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்ததென சொல்லலாம் அருளறிந்த மரியை என்னும் மந்திரமும் இப்போது நாம் சொல்வது போலவே முதல் தொடங்கி இருந்ததென்றும் எண்ணலாகாது ஜெபமாலை அல்லது மரியின் சங்கீத மாலை சொல்லி வந்த துவக்கத்தில் சம்மனசின் மங்களத்தை மட்டும் சொன்னார்கள் அருளறிந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனை சில நூற்றாண்டுகள் சென்று எலிசபெத் வாழ்த்துதலையும் சேர்த்து கொண்டனர் கர்த்தர் உம்முடனை உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டதே சேசு என்ற இன்னும் சில காலம் சென்றுதான் சேர்க்கப்பட்டது கனியான சேசு மேலும் சென்று அர்ச்சிஷ்ட மரியாக சர்வேசரனுடைய மாதாவே என்கிற மஞ்சாட்டை திருச்சபை சேர்த்தது ஜெபம் முத்தி பெயரு பெற்ற கன்னியே எல்லா செல்வாக்கமுள்ள அரசருக்கு அன்னையானவரே பட்ட பகலில் என்னை பார்த்தருளும் இருண்ட இரவில் என்னை காத்தருளும் ஜெபமாலை மாதாவே நான் நின்றாலும் படுத்தாலும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாலும் எனக்கு காவலாகவும் பாதுகாவலாகவும் நித்திரை நேரத்தில் என்னை காத்தருளும் கண்ணி தாயான ஜெபமாலை ராக்கிணியே என் கரத்தை பற்றி உம் மகனோடு நான் உறவு கொண்டாடச் செய்தருளும் கெட்ட அரூபிகள் என்னை அண்டாதபடி அவர்களுக்கும் எனக்கும் இடையில் அருட்பிரசாதத்தின் அரசர் நிற்பாராக பாவிகளுக்கு அடைக்கலமான ஜெபமாலை மாதாவே எல்லா பாவிகளிலும் கேடுகட்டவனாகிய என்னிடத்தில் மனஸ்தாபத்தை பிறப்பித்தருளும் என் மன்றாட்டை கேட்டருளும் எனக்காக மன்றாடும் நித்திய நாசத்திலிருந்து என்னை இரட்சியும் இறைவனின் சிம்மாசனத்தை சூழ்ந்திருக்கும் மோட்ச மகிமை சாவியின் வேதனையிலிருந்து என் ஆத்மத்தை பிரித்து ஏற்றுக்கொள்வதாக ஆமீன் சரிதை பிரயாண அனுமதி சீட்டு எல்லா இடைஞ்சல்களையும் ஒழித்துக்கட்டும் நம்பிக்கை எண்பத்தி இரண்டு ஒரு வயோதிக மாதுக்கு நலனை அளித்தது கம்யூனிச பே தாண்டவமாடும் இகோஸ்லாவியாவிலிருந்து அமெரிக்கா ஓடி ஒளி அங்கு நியூயார்க் எனும் நகரில் அவள் மகனும் மருமகளும் இருந்தனர் அனுமதி சீட்டு பெறுவதற்கு இடையூறாக வந்த பற்பல இடைஞ்சல்களில் ஒன்று அவளுக்கு உடல்நிலை சரியில்லை எனும் அபிப்பிராயமாம் இதிலும் ஜெபமாலை சொல்லி வெற்றி கொள்ளலாம் என நம்பிக்கை அவளுக்கு இரக்கமுள்ள நிலையம் ஒன்று இருந்தது அங்கு வேறொரு முறை அங்கு அவளை வைத்தியர்கள் சோதிக்கச் செய்தனர் எக்ஸ்ரே உடல் ஒன்றையும் காட்டவில்லை என வைத்தியர் அவளுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்தனர் இதை கேட்டும் அவள் ஒன்றும் பதிலளிக்காமல் ஏமாந்தவளை ஏங்கி இருக்கவே அதை மறுமுறையும் டாக்டர் சொன்னார் சும்மா இரு ஐயா உனக்கு தெரியவில்லையா நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றாள் அவ்வியாதி அஸ்தி ஜெவ மாலைதான் சொல்லிக் கொண்டிருந்தாள் இன்னும் ஒருமுறை மனு போட வேண்டும் என்றனர் மனு போட்டாள் சொன்னாள் இறுதியில் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டப்படி வெரோனிகா பூசனிக் என்ற பெயருள்ள அந்த வயோதிக மாது அனுமதி சீட்டு பெற்று அமெரிக்கா சென்றாள் சாமிநாதர் ஜெவமாலையை பற்றி போதித்தார் பெரிய என்று பெயரெடுத்தார் பல கலாசாலை கல்லூரிகளுக்கே முதன்மையான பாரிஸ் பட்டணத்து பேராலயத்தில் அருளப்பர் திருநாளன்று பிரசங்கம் வைக்க அவருக்கு அழைப்பு பெரிய பெரிய சாஸ்திரிகள் பிரசங்கம் கேட்க வருவார்கள் என்று எண்ணி அர்ச்சிஸ்டர் அருளப்பரை பற்றி ஓர் அருமையான பிரசங்கம் தயாரித்தார் பிரசங்கம் செய்வதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் தேவதாய் அவருக்கு தரிசனியாகி ஒரு புத்தகத்தை நீட்டி மகனே தோமினி நீ தயாரித்த பிரசங்கம் அபாரம் நான் கொண்டு வந்திருக்கும் பிரசங்கம் அதைவிட அபாரம் வீண் ஸ்லாக்கியத்தை தேடாதே லேசான நடையில் இப்புத்தகத்தில் உள்ளது போல் எளிய பொருளை சொல் என்று கூறி மறைந்தார்கள் பிரசங்க மேடைக்கு வந்தபோது எதிரில் பெரிய பெரிய பட்டதாரிகளான கலாசாலை மாணவர்களும் ஆசிரியரும் பிரபுக்களும் குழு மிருக நம் அருமையான பிரசங்கத்தை சொல்ல முடியவில்லையே இப்போது சொல்லப்போவதை இவர்கள் ரசிக்கவா போகிறார்கள் என்ற எண்ணம் லேசான பனிப்படலம் போல் அவர் அகக்கண் முன்பு தோன்றியிருக்கலாம் எனினும் ஜெபமாலையை பற்றி சாதாரண பொருளையே எளிய மொழியில் சொன்னார் ஆண்டவள் அவருக்கு தோன்றி தோமினி நீ உன் புத்தி திறமையில் ஊன்றி நிற்காமல் மனிதர் புகழ்ச்சியை தேடாமல் மக்கள் ஈடேற்றத்துக்காக தாழ்மையாய் நடப்பதைக் கண்டு எனக்கு மன மக்கள் ஜபத்தின் மேல் பெரியண்டு ஜபமாலையை செய்து வருவார்களையானால் இரக்கமுள்ள ஆண்ட அவர்களுக்கு வரப்பிரசாதத்தை கொடுப்பார் என்பது நிச்சயம் அதனால் ஜெபமாலையை பற்றி பிரசங்கம் வை என்று சொல்லி போனார்கள்